வணக்கங்க எனக்கு வந்து இன்னொரு கேள்வி இருக்குது என்னோடய தாத்தா காலத்தில் வந்து தென்னை மரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா தரைப்பகுதியிலருந்து கிட்டத்தட்ட ஒரு அடியிலேருந்து ஒன்று அடி வரைக்கும் ஒரு சின்ன மணல் குவியலை போட்டு அந்த மரத்தை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நல்லா வந்து அதை வந்து நல்லா பேக்கடாக மட்டாக இருக்கும் நீங்கள் அது மேலே ஏறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சறுக்கி விழாது உடஞ்சி போல போலன்னு போகாது அந்த மாதிரி மண்ணு வந்து நிறைய மண் அனுப்பி வச்சுருந்தாங்க இப்போ நான் பார்த்த எந்த இதுலேயும் அந்த மாதிரி வரதில்ல அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியறதில்ல இன்னும் சொல்ல போனால் அந்த புயலால் பாதிக்கப்பட்டு நிறைய மரங்கள் வந்து வெயிலோட சாஞ்சது இல்லைங்களா அந்த பகுதியில் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் நான் பார்க்குறப்ப ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி ஃபோட்டோஸ்க்கு மேலேயே நான் பார்த்துருப்பேன் ஒருவேளை ஒரே பண்ணில் இருந்த ஃபோட்டோஸே எனக்கு வந்து என்ன என்னன்னு தெரியல அதுல மற்ற மரங்கள் பாக்குறப்ப அந்த மாதிரி மண் அணைப்பு அந்த மரத்தை தாங்கி புடிக்கிற மாதிரி நான் பழங்காலத்துல பார்த்த ஒரு ஒன்றடி ரெண்டு அடிக்கு அந்த மண்ணு அணைப்பு இருந்தது பாத்தீங்களா அது எந்த மரத்துலயுமே இல்லை அது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேல அந்த மாதிரி மண் அனைப்பிருந்தா ஏதாவது வண்டு பூச்சி அஹ் தாக்குதல் இல்ல நோய் தாக்குதல் இருக்குதா இல்லை ஏதாவது பூஞ்சை தாக்குதல் இருக்குதா ஏன் நம்ம இப்போ இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் ஃபார்மர்ஸ் அது ஏன் பண்றது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கு வந்து நல்ல அனுபவம் பிளஸ் இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி நிறைய பேர் இதை கேக்கு நினைச்சு கூட விட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க தேங்க்யூ